வணக்கம் ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினை புதறிவு நிகழ்ச்சிக்காக அரசு தொடக்கப்பள்ளி வேப்பம்பட்டிலிருந்து டி சாய் சரவணன் நேற்றைய தின கேள்விகள் ஒன்று ஐம்பத்தி ரெண்டாவது திரைப்பட விழா கோவாவில் நடைபெற உள்ளது இரண்டு உலகின் மூன்றாவது பெரிய கிரிக்கெட் அரங்கம் ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட உள்ளது மூன்று இந்தியாவின் திரிபுரா மாநிலத்தில் லோகாயுத்தா சட்டம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ளது இனி இன்றைய தின கேள்விகள் ஒன்று பெண்களின் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ரன்களை எடுத்த வீரர் யார் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒலிம்பிக் போட்டி தொடக்க நிகழ்ச்சி அணிவகுப்பின் போது இந்தியாவின் சார்பில் தேசிய கொடியேந்தி செல்ல இருக்கின்றவர்கள் யார் மூன்று உலக உயிரியல் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இந்த கேள்விக்கான பதிலளை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்